அவர்கள் உடனே ஐயூப் நபி அவர்கள் அவைகளை தன் ஆடையில் நிரப்பிக் கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அல்லாஹ் அவர்களை அழைத்து ஐயூபே நீர் பார்க்கும் இவ்வெட்டுக்கிளிகளை விட்டு தேவையற்ற பெரும் செல்வசிமானாக உண்மை நான் ஆக்கவில்லையா என்று கேட்டான் கண்ணியத்தின் மீது சத்தியமாக அதாவது என்னை நீ பெரும் செல்வந்தனாக ஆக்கியிருக்கிறாய் எனினும் உன் பறக்கத்தை அதாவது அபிவிருத்தியை விட்டு தேவையற்றவனாக நான் இல்லை ஆகவே உன் அருட்கொடைகளான தங்க வெட்டுக்கிளிகளை நான் அள்ளிக்கொண்டேன் என்று அய்யூப் நபி கூறினார்கள் என நபி சல் அலிம் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று மூன்று ஒன்பது ஒன்று